வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி நூற்றி ஓராவது செய்தி சேவை மே இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி வைகாசி மாதம் பதினான்காம் நாள் திங்கட்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டில் பலியானவர்களின் குடும்பங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நிவாரண நிதி ரூபாய் பத்து லட்சத்திலிருந்து ரூபாய் லட்சமாக உயர்த்தி முதல்வர் பழனிசாமி அறிவித்துள்ளார் பாஜக சார்பில் ஐந்து பேர் கொண்ட குழு தூத்துக்குடியில் பயணம் மேற்கொள்ள இருக்கிறோம் என்று தமிழிசை தெரிவித்துள்ளார் சென்னை ஓமந்தூரார் ரயில்வேயில் சிக்னல் கோலாறை சில நிமிடங்களை சரி செய்யும் வகையில் தெற்கு ரயில்வே புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்துள்ளது குன்னூர் பழ கண்காட்சியில் ஒரு மெட்ரிக் டன் பழத்தில் வடிவமைக்கப்பட்டிருந்த யானை உருவம் பார்வையாளர்களை வெகுவாக கவந்தது தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பல இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நற்றினை இணையதளத்தில் உள்ள உறுப்பினர் படிவத்தை பூர்த்தி செய்து நற்றினை குழுவில் உறுப்பினராக இணைந்திருங்கள் நற்றினையின் அனைத்து ஒளிப்பதிவுகளையும் வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வழியாக தினந்தோறும் பெற்று பயனடையுங்கள் கேரளாவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பதினான்காக உயர்ந்துள்ளது காஷ்மீரில் அமைதியை ஏற்படுத்தும் பொருட்டு காஷ்மீர் பிரிவினைவாத அமைப்புகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் நாடு முழுவதும் வரவேற்பை பெற்று உடற்பயிற்சி குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கேரளாவின் முன்னாள் முதல்வர் உம் சாண்டியை ஆந்திர பிரதேசத்தின் பொதுச் செயலாளராக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நியமித்தார் டெல்லி மீரட் ஸ்மார்ட் விரைவு முதற்கட்ட பணிகள் முடிவடைந்ததை பிரதமர் மோடி அதனை நாட்டிற்கு அர்ப்பணித்தார் கர்நாடக முதல் குமாரசாமி இன்று பிரதமர் மோடியை சந்தித்து பேசுகிறார் பாகிஸ்தான் உளவு அமைப்பான ஆசாத் துரானி விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு அந்த நாட்டு ராணுவம் சம்மன் அனுப்பியுள்ளது ஸ்டெர்லைட் ஆலையை மூடக்கோரி அமெரிக்காவில் உள்ள சான் பிரான்சிஸ்கோ நகரில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது நியூயார்க்கில் ரோபோ நிர்மூழ்கி கப்பல் ஒன்று கடலுக்கடியில் முன்னூற்றி வருட பழமையான கப்பல் ஒன்றை கண்டுபிடித்துள்ளது உலக ஜனத்தொகையில் ஒரு பில்லியன் சிறுவர்கள் உணவின்றி பட்டினியால் வாடுவதுடன் இருபத்தி இரண்டாயிரம் சிறுவர்கள் பட்டினியால் உயிரிழப்பதாக சர்வதேச நிறுவனம் ஒன்று மேற்கொண்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது நிலாவில் கால்பதித்த நான்காவது விண்வெளி வீரர் பீன் காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி ஆறு சராசரி ஊழியர்களின் சம்பளத்தை விட தலைமை செயலதிகாரிகளின் அதிகமாக உள்ளது என ஈக்குவலர் பகுப்பாய்வு நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது ரயில்வே துறைக்கு உதிரி பாகங்கள் சப்ளை மூலம் ரூபாய் ஆயிரம் கோடி வருமானம் ஈட்ட இலக்கு நிர்ணயித்துள்ளதாக எஸ்கார்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பிரிவின் தலைமை செயல் அதிகாரி தீபங்கர் கோஷ் தெரிவித்தார் பெட்ரோலிய பொருட்களை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வந்தாலும் விலையில் பெரிய அளவில் மாற்றம் ஏற்படாது என பீகார் துணை முதல்வர் சுஷில் குமார் மோடி கருத்து தெரிவித்துள்ளார் உலகின் மலிவு விலையில் பயணம் அளிக்கும் விமான நிறுவனங்களின் டாப் ஃபைவ் பட்டியலில் இந்தியாவை சேர்ந்த ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் மற்றும் இண்டிகோ நிறுவனம் இடம்பெற்றுள்ளன மஹேந்திராவின் டி அடிப்படையாக கொண்ட டி பிளஸ் விற்பனைக்கு வந்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் சுற்றில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை எட்டு விக்கட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மூன்றாவது முறையாக கோப்பையை கைப்பற்றியது யூரோப்பா சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து தொடரின் இறுதி சுற்றில் ரியல் மேட்ரிட் அணி மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று ஹேட்ரிக் சாதனை படைத்தது இதன் மூலம் ஐந்து முறை யூரோப்பா சாம்பியன் லீக் கோப்பையை கிறிஸ்டியானோ ரொனால்டோ ருசித்துள்ளார் லார்டில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்தை ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பாகிஸ்தான் அபார வெற்றி பெற்று இரண்டு டெஸ்ட்கள் கொண்ட தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற முன்னிலை வகிக்கிறது இரண்டாம் பாகம் எடுக்கும் முயற்சியில் உள்ளார் இதில் ஹீரோவாக விஷ்ணு விஷால் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது ஜெமியல் கணேசனை ஆவணப்படம் ஒன்றை அவரது மகள் உருவாக்கியுள்ளார் விரைவில் அதை திரைப்பிரபலங்களுக்கு காட்ட இருப்பதாக தெரிவித்துள்ளார் பிரபல ஆங்கில இதழ் ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு ஹிட்டான பட்டியலை வெளியிட்டுள்ளது இதில் சமந்தா நம்பர் ஒன் இடத்தில் உள்ளார் நயன்தாரா பத்தாவது இடத்தில் உள்ளார் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் பல தகவல்களை செவிமடைக்க இணைந்திருங்கள் நச்சினையுடன் நன்றி வணக்கம்